தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பன்ருட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் கெளரவ பாண்டவர்களை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் திருராஷ்டிரனும் பாண்டுவும் அண்ணன் தம்பிகள் இதிலே திருராஷ்டிரன் மூத்தவனாக இருந்தாலும் கண் பார்வையற்று ஊனமுட்டவனாகி விளங்கியதால் பாண்டு மன்னன் அினாபுரத்து மன்னனாக முடசு முடிசூட்டி பெற்று ஆட்சி செய்தான் திருராசனுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பாண்டுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்தனர் காந்தாரி என்பவள் திருராசனின் மனைவி ஆவாள் குந்தித்தேவியர் பாண்டுவின் மனைவி ஆவாள் குந்தி தேவி சிறுவயதில் தூர்வாச முனிவர் தந்த மந்திரத்தினால் சூரிய பகவானோடு ஐக்கியமாகி கர்ணனி மறைமுகமாக பெற்றெடுத்து ஆற்றிலே விட்டுவிட்டார் இதற்கு பிறகு பிறந்தவர்களே பஞ்சப்பாண்டவர்கள் ஆவார்கள் பஞ்சப்பாண்டவர்கள் மூத்தவன் தருமன் எனப்படுகின்ற துதிஷ்டன் ஆவான் இவரை தவிர மற்ற நால்வர்கள் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதவன் ஆகியோர் ஆவார்கள் அர்ஷனாபுரத்தில் கௌரவ பிள்ளைகளும் பாண்டவ பிள்ளைகளும் ஒருவருடன் ஒருவர் சேர்ந்து விளையாடுவார்கள் அப்போது பாண்டு மன்னன் இறந்து போனதால் பஞ்சப் பாண்டவர்களுடன் கௌரவர்கள் மிகவும் அன்பாக பழகி வந்தனர் இவர்களோடு சகுனியும் கர்ணனும் பழகி வந்தனர் இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்தமானவருடனே நட்பு பாராட்டி வந்தனர் கல்வியிலும் விளையாட்டிலும் அவர்களுக்கும் பிடித்தவர்களிடையே சேர்ந்து கொள்வார்கள் பாண்டவர்கள் மூத்தவரான தர்மன் அனைவராலும் பாராட்ட பெற்றவராக விளங்கினார் அவர் பெயருக்கு ஏற்ப தர்மசீலராக இருந்தார் இது துரியோதனின் தம்பி துச்சாதனுக்கு பிடிக்கவில்லை மிகவும் பொறாமை கொண்டான் இது அவனோடு சேர்ந்து அனைத்து கௌர சேனைகளையும் பற்றி இவர்களோடு சகுனியும் கரணும் சேர்ந்து பொறாமைத்தையை துரியோதனின் மனதிலே வளர்த்து விட்டனர் பொறாமைத்தையை வளர ஆரம்பித்து கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது பீமன் மிகவும் வீரமும் பலமும் மிக்கவனாக காணப்பட்டான் இவனை வாயு மைந்தன் என்று கூறுவார்கள் துச்சாதனன் தமது சகாக்குளர் சேர்ந்து கொண்டு இவனுக்கு தொல்லை வார்கள் இவன் தமது உடல் வலிமையினால் தாக்கி அடக்கி வைப்பான் இதனால் இவன் மீதும் அதிக புறாமித்தி வளர்ந்து துரியோதனியின் சாவு வரையில் வளர ஆரம்பித்தது அர்ஜுனன் மிகவும் அழகானவன் கெளரவ பாண்டவர் கூட்டத்தில் தனியாக சிறந்து விளங்கியவன் கல்வியிலும் சரி வில்வித்தை முதலிய போர் பயிற்சியிலும் சரி கை விளங்கினான் இவனது திறமையின் வளர்ச்சியானது கர்ணனை புறாமித்தியில் தள்ளியது நகுலனும் சகாதேவனும் சாஸ்திரம் சொல்லுதலிலே மிகவும் சிறந்தவர்களாக விளங்கியிருந்தனர் ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு இவர்கள் மிகவும் நன்றாக பதில் அளிப்பார்கள் கெளரவர்கள் சரியாக பதில் சொல்லாததால் இவர்கள் அவர்களை கண்டு வாய்விட்டு சிரிப்பார்கள் இதனால் கௌரவர்கள் இவர்கள் மீது அதிக பொறாமை கொண்டு விளங்கினார்கள் மொத்தத்தில் பாண்டவர்களை கண்டாலே கௌரவர்கள் மிகவும் பொறாமை கொண்டு விளங்கினார்கள் என சொன்னால் அது மிகையாகாது சகனியும் கர்ணனும் மட்டும் கௌரவர்களின் நெருங்கிய நண்பர்களாக விளங்கி அவர்களுக்கு ஒத்து பாடினார்கள் இவ்வாறாக இவர்கள் கொண்டிருந்த புறாமைத்து பாண்டவர்கள் அழிக்கலாம் என்பதனை பின்னர் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் பாண்டவர் சிறிதழும் கூட தருமத்திற்கு புறம்பாக நடந்தது கிடையாது துரியோதானனின் எவ்வளவுதான் கொடுமைகளை செய்தாலும் அதனை பொறுத்தருளியே தம்மை பழக்கப்படுத்தி கொண்டார்கள் பாண்டவர்கள் இதனாலேயே பின்னர் பாரத யுத்தம் நிகழ்கின்ற போது இந்த பொறாமையின் பயனாக இவர்கள் வெற்றி வாகை சூடினர் திருராசனின் காதுகளில் தம்முடைய பிள்ளைகளான கௌரவின் போக்கு சரியில்லை என்பது மிக தெளிவாகவே சொல்லப்பட்டது அவனால் கண்டிக்க மட்டுமே முடிந்தாலொழிய அவர்கள் மேற்கொள்கின்ற அட்டகாசங்கள் நிறுத்த முடியவில்லைதான் இருந்தாலும் இருசாரருமே துறையிடம் துறையினரிடமே கல்வியை கற்றனர் துறனரும் இரு தரப்பினரும் குரோதத்தினை பாடங்களை போர்பயிற்சிகளை கற்றுத்தந்தார் ஆனால் பாண்டவர்கள் எல்லாவற்றிற்கும் கெளரங்களை மிஞ்சிய வந்தார்கள் இதனால் மிகவும் வெட்கப்பட்டனர் கௌரவர்கள் அதிலும் துரோணச்சாரியின் மாணவர்களில் மிக சிறப் சிறந்தவனாக விளங்கியவன் அர்ஜுனன் எல்லா வித்தைகளையும் முதல்வனாகவும் குறிப்பாக வில் மிக சிறந்தவனாகவும் காணப்பட்டான் இதனாலே வில்லுக்கு விஜயன் என்கிற பெயர் இவனுக்கு உண்டானது இப்படியாக கெளரவ பாண்டவர்கள் வளர்ந்து வரலானார்கள் இதுவே மகாபாரதத்தில் கெளரவ பாண்டவர்களின் கதையாகும் நன்றி வணக்கம்